சதாவசா சங்கராச்சாரியமியமா அஸ்மாத வந்தே குருபரம் புதிஸ்மதிபரா சணமேவ தாவது மந்திர மனோமயாணீரேத்திஹா பரிப்பஷியி தீரா ஆனந்தம்தம் எத் விபாதி இந்த மூணாவது ரோ கொஞ்சம் முன்னாடி வாங்க லேடிஸ் நாலாவது ரோ கொஞ்சம் முன்னாடி வாங்க சரியா கிருஷ்ணகுமார் இங்க முன்னாடி வாங்க நம்ம வந்து இங்க குருவானவர் அங்கிரஸ் அவரு வந்து தன்னுடைய சிஷிய சவுணக்காக்கு விஷயத்தை சொல்றாரு எத பிரம்மத்தை தெரிஞ்சுண்டேன்னா அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது மூலயமா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமம் இதோட அவருடைய கேள்வி பதில் முடிஞ்சிருது என்ன கேள்வி கேட்டனா அது பதில் முடிஞ்சிருது எதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமாகமோ அது எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆனா இதோட அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொன்னதான் வேதாந்த கம்ப்ளீட் ஆகிறது அந்த பிரம்மன் சைத்தன்யமாக நீ என்று அறிந்து கொள் நீதான் தான் சகலமும் அப்படின்றத அவர் சொல்லி முடிக்கிறார் இந்த ஏழாவது மந்திரத்துல உடலிலும் உள்ள ஜீத்மாவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆல் பர்வைடிங் பரமாத்மா ஸ்தூல தேகத்துல ஹிருதயத்துல மனசாக தாட்டாக அதிர்ஷ்டானமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் வியோமணி ஆத்ம பிரதிஷ்டிதாக அப்போ இதனுடைய விளக்கம் தான் இதனுடைய தான் அங்க வந்து எட்டாவது மந்திர சொல்ல போறதுமா சாட்சி விளங்கி கொண்டிருக்கிறது மந்திரத்தில் மனோமய கோஷ அல்ல மனோமயன்றது சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு பார்த்தோம் எப்படி வரும் மன உபாதிக்கா மனோமயா மனோ உபாத்திகா மனோமயா சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறது நம்ம மனசுல அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது நன்கு பிரகாசித்து கொண்டிருக்கிறது ஓகே அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பிராண சரீர நேதா பிராண சரீர நேத்தா என்ன அர்த்தம் சூக்ம சரீரம் அப்படின்னு அர்த்தம் ஓகே சூக்ம சரீரம் தத்துவ போதத்துல வந்து பதினேழு பார்ட்டா பிரிச்சிருக்கிறது பஞ்ச ாணா பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் மனசு புத்திச்ச பதினேழு கலாவா பிரிச்சிருக்கிறது இன்னும் ரெண்டு வேணா சேர்த்துக்கலாம் சித்தம் அகங்காரம் சேர்த்து ஓகே பதினேழு அல்லது பத்தொன்பது பார்ட் பிரிஞ்சிருக்கிறது இது இந்த பத்தொன்பது பார்ட்டுக்கு லீடர் யாரு அப்படின்னா பிராணன் இப்ப வந்து நம்ம நாட்டோட ரெப்ரசன்ட் யாரு கூப்பிடுவாங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் தான் கூப்பிடுவாங்க ஓகே மொத்தம் எல்லாரையும் கூப்பிடுவாங்க இவர் போய் ஃபாரின்ல போய் அட்ரஸ் பண்ணார்னா பிரசிடெண்டோ பிரைம் மினிஸ்டரும் அவர் நாட் எ இண்டிவிஜுவல் பர்சன் ஹோல் பாரத்தினுடைய ரெப்ரசன்ட் அது இந்த ஹோல் பத்தொன்பது பதினேழு பார்ட் இருக்க சூட்சம சரீரம் அந்த பதினேழு பார்ட்டினுடைய லீடர் யாரு அப்படின்னா பிராணன் இங்க வந்து ஞானேந்திரியமோ கதேந்திரமோ ஏதோ ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட நீ பொழைச்சுக்கலாம் பிராணன் வெரி இம்பார்டன்ட் அப்ப அதனால இண்டிகேஷன் பிராணமய இன்டிகேஷன் பிராண சரீர இண்டிகேஷன் சூக்ம சரீரம் அப்படின்னு பேரு அப்ப சூக்ம சரீர நேதா அப்படி சொல்லலாம் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை எப்படி சொல்லலாம் சூக்ம சரீர நேதா அப்படி சொல்லலாம் ஓகே இங்க கவனிக்க வேண்டியது என்ன சுருணோ என்ன சுருணோ இங்க வந்து ஆத்மா டிராவல் பண்றது இல்லை சூக் சரீரம் டிராவல் பண்றது இந்த பிராண சரீரம் தான் டிராவல் பண்றதோடைய ஆத்மா டிராவல் பண்ணல ஆத்மா இல்லாம சூட்சம சரீரம் விளங்காது ஓகே அப்ப சூக்ம சரீரம் நகர்ந்து வேற ஒரு உடம்பை எடுத்துக்கிறதுன்னா வித்தவுட் சைத்தன்யம் இதோட ஒர்க் பண்ண முடியாது இப்ப உதாரணத்துக்கு வந்து இது புரிஞ்சா சொன்னா புரிஞ்சிடும் இப்ப பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாது ஓகே வண்டி இந்த சிக்னல் விழுந்திருக்கிறது இதை நிக்கலாமா போகலாமா பெட்ரோல் தீர்மானம் பண்ண முடியாது பெட்ரோல் வண்டி ஓடாது கரெக்டா அதனால பெட்ரோல் மாதிரி இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் அதை ஏவி விடுறது யாரு இந்த சூக்ம சரீரத்தை நம்மளுடைய கர்மா அந்த கர்மா நம்முடைய புண்ணிய லோகத்துக்கு சொர்க்க லோகத்துக்கிட்டுன்னு போறது இங்க கீழே நரகலோகத்துக்கிட்டுன்னு போறது அல்லது மறு ஜென்மம் எடுக்கும்போது நமக்கு விருப்பமான சரீரம் கிடைக்காது அது எடுக்கிற மாதிரி சரீரம் வரும் கர்மத்தினுடைய மஸ்கிட்டோ சரீரம் கிடைக்கும் இல்லையா இல்ல தாவர சங்கமம் தெரி கிடைக்கும் ஏதோ ஒரு சரீரம் கிடைக்கும் வெரி ரேர்லி திருப்பி மனுஷ ஜென்மம் கிடைக்கும் கொஞ்ச பேருக்கு மனுஷ சரீரம் கிடைக்கும் திருப்பி கண்டினியூ பண்றதுக்கு ஓகே அப்படி இதெல்லாம் எதும சைத்தியாட்சி ஒண்ணு நடக்காது அந்த ஸ்தூல சரீரத்துல இருக்க ஜீவாத்மா அதனுடைய கர்ப்ப கிரகம் எங்க இருக்கிறது ஹிருதம் ஹிருதயம் பார்த்தோம் அந்த ஹிருதம்னா பிசிக்கல் ஹிருதயம் ஹார்ட் இருக்கிறது அதுதான் சொல்றது அது இந்த ஹார்ட் வந்து மனசோட கோலகம் மனசோட அது இருப்பிடம் மனசோட இருப்பிடம் இந்த மனசு இருப்பிடம் மனசில் வரக்கூடிய எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கிறது வந்து அதிர்ஷ்டானமாக இருக்கிறது சைத்தன்யம் இந்த ஆர்டர் நம்ம பார்த்துட்டே வந்த சரியா அதனால இங்க சொல்றது இந்த சரீரம் இந்த உடம்பு கோயில் டெம்பிள் இந்த பாடி டெம்பிள் அதனுடைய கர்ப்ப கிரகம் ஹிருதயம் அதனுடைய சுவாமி யாரு சைத்தன்ய சுவாமி ஆத்ம சைத்தன்யத சுவாமி அதனால இங்க உபநிஷத்து சன்னிதாய ஹிருதயம் சன்னிதாய அப்படின்னு இது வரைக்கும் நம்ம நடந்த கதையை பார்த்தோம் இதுவரை இப்ப இனி நடக்க போறதை பார்க்கணும் என்ன பார்க்கணும் ஒவ்வொருவரும் இந்த ஆத்ம ஜானத்தை கண்டிப்பா அடைந்தே தீரணும் ஏன் அப்படின்னா மனுஷ சரீரம் கொடுக்கப்பட்டதுக்கு விசேஷம் என்ன ஒரு ஒரு சரீரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது தவக்கலை என்ன பண்ணும் அதனுடைய சரீரத்தில் கத்திய நுணலும் தன் வாயால் கெடும் கேட்டிருக்கோம் இது தன் அனௌன்ஸ் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணி பாம்புக்கு அனௌன்ஸ் பண்ணி பண்ணும் இருக்கேன் வந்து புடிச்சுக்கோ அப்படின்னு நுணலும் தன் வாயால் கெடும் கவா கவான் கதை பாம்பு பிடிச்சிட்டு போயிடும் அது வந்து அந்த சரீரம் அதோட சரீரம் ஓகே நீங்க வந்து தவக்கலையை பார்த்தீங்கன்னா குழந்திருக்கும் தவக்கலையை பிடிச்சீங்கன்னா அது இதெல்லாம் சொரியலாம் வந்துடும் அந்த வாட்டர் பட்டுதுன்னு வச்சுக்கோ ஸ்கின் வந்து எவ்வளவு பெரிய பிரமாதமான ஸ்கின் இருந்தாலும் ஸ்பாயில் ஆகிடும் புறதா நமக்கு அருவறுப்பா இருக்கும் அது தொடுறதுக்கே கஷ்டமா இருக்கும் பிரா நம்ம திருவண்ணாமலை கேம்ப் போனா இன்னொரு தடவை கூட்டிட்டு போறேன் ஓகே அங்க சுவாமி போட்டு வச்சிருக்காரு தெரியறதுக்காக பிரயருதா அதனால இப்ப பாம்பு வந்து இப்படி பாக்குறதுன்னு வச்சுக்கோங்க அந்த தவக்கலைய அதுக்கு எப்படி இருக்கும் வந்து நல்லா முழுச அந்த தவக்கலையை பார்க்கும்போது இப்படி பார்க்கும் இந்த மிருகம் பட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அது சாப்பிடுறது டெக்னிக்கல் சாப்பிடும் அதுக்கு கான்சியஸ் இருக்கிறது அது இப்படியே இருக்கும் ஒரு போடுபடும் ஓடி போடக்கூடாது தவக்கலை ரொம்ப ருச்சியா இருக்கிறதுக்கு ஒரு சரீரத்துக்கு விசேஷம் இவர் இவர் மனுஷத்துக்கு என்ன விசேஷம் நீ யாரு கண்டுபிடிக்கிறது தூங்கி ஒரு நாள் செத்து போறதுக்கு வரது அந்த சரீரம் அதனால குருவானவர் என்ன சொல்றாரு இப்பேற்பட்ட ஆத்மாவை தெரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது எல்லா மனுஷனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ சில பேர் மாத்திரம் ஓரவஞ்சனியா கிடையாது எல்லாருக்கும் நீ ரை பண்ணலாம் யூஸ் பண்ணாம இருக்கலாம் ஆனா இந்த தகுதி இல்லாம உள்ளரப்ப முடியுது யாரு தீராக பரிபஷ்யந்தி இது ஏற்கனவே ஒண்ணு ஒண்ணு ஆறுல கடைசியில் சொன்னார் அந்த பிரம்ம தத்துவ அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுது எது பிரம்மன் அந்த ஆறாவது மந்திர இம்பார்டன் போட சொன்ன இப்படி பிரம்மத்தை யார் அறிந்து கொள்வார்கள் என்றால் இந்த தீரர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் மோக் பதவி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றது புருஷாக தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் யாரோ அவர்கள் தீராகா இந்த உபநிஷத்துக்கு ரெண்டு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் ஒன்னு வந்து தீராகா இன்னொன்னு வந்து மூடாகா இதுல வராதவன் இந்த கிளாஸுக்கு வராதவர்களை பத்தி உபனிஷ் யாரெல்லாம் இந்த கிளாஸுக்கு அவர்களை உபனிஷம் அதிகாரினா விட மாட்டேன் அதனால யார் ஒருத்தர் இந்த சாதன சதுஷ்டயத்தை அனுஷ்டானம் பண்ணி தன் கைவச படித்தனவர்களோ அவர்களுக்கு கை கூடும் ஓகே யாருக்கு கை கூடும் இந்த வந்து எட்டாம் இடத்துலயும் இந்த குரு வந்து இப்படி வந்து இந்த கிரகங்கள் சரியா வந்து இந்த மோக் பதவி கிடைச்சது முடியாது நாட்டு சனி பிடித்த சதுர்டியம் இருந்து முக்த புருஷாகி வேணும் பிரிப்பரேஷன் வேணும் மென்டல் ஷார்பனஸ் இருக்கணும் ஓகே இந்த கிளாஸ் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ப்பஸ் இருக்கணும் மந்த புத்தி பிரயோஜனம் இல்லை அப்ப மென்டல் மெச்சூரிட்டி வேணும் மன பக்குவம் வேணும் மன அடக்கம் வேணும் மெச்சூரிட்டினா சொல்றேன் மெச்சூரிட்டி மீன்ஸ் தியாகம் இஸ்இக்வல் நீ எவ்வளவு எவ்வளவு உன்னுடைய சாக்ரிபைஸ் பண்றியோ அதை பொறுத்து மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி மீன்ஸ் தியாகம் அதனால இருக்கணும் அப்புறம் டிசிப்ளின் இருக்கணும் மன வடக்கம் வேணும் இதெல்லாம் இருக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு பேரு தீராகா அப்போ ஞான யோகியா பரிபஷ்யந்தி ஞான யோகியத்துக்கு தகுதியார்கள் யாரோ அவர்கள் தீரர்கள் பஷ்யந்தி பார்க்கிறார்கள் அவர்கள் தான் காண்கிறார்கள் இந்த விஷயத்தை இந்த மோட்சத்தை பதவியை காண்கிறார்கள் எது மூலியமா எப்படி காண்கிறார்கள் தது விஜானேன து விஞானேன சோ ஆத்ம ஜானத்தினால் அந்த ஆத்ம தரிசனம் பண்ணுகிறார்கள் ஆத்ம ஜானத்தினால ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது வேற ஒண்ணும் கிடையாது அப்போ ஞானக்கண்ணின் மூலியமாக அறிகிறார்கள் ஊானக்கண்ணு ஸ்பெஷல் ஒரு கண்ணு இருக்கிறது அப்படி ஒரு கண்ணு கொடுத்தா நல்லா இருக்குமே பிசிக்கலா இங்க இருந்து இப்ப வந்து நாம சொல்லும் இந்த இருமையனு வேறு பாட்டிலிருந்து ஒரு மீனும் பிரம்மமாக திகழ் தமிழில் சொல்லி கொடுத்திருக்கிறது பொது இந்த வரலை வேறுபாட்டிலிருந்து பிரம்மமாக திகழ்வேனாக உடனே நோட் புக்ல எழுதி ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருப்பேன் கண்ணாடி கேட்ட என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இந்த விஷயம் தெரிஞ்சது சொல்ல விட மாட்டான் யாரே எங்க அம்மா அவளுக்கு தெரியாம இருமையும் வேறுபாடு இதுல மீனிங் தெரியாது உங்க இருமையனும் வேறுபாட்டிலும் இது காயின் பண்றது நல்லா இருக்கிறது இருமையும் வேறுபாட்டுல இருந்தும் பிரம்மமாக திகழ்வேனாக சம்திங் இருக்கு மாத்திரம் தெரிஞ்சு கொடுத்தா அப்படி ரொம்ப நாள் அந்த பொட்டிட்டு இருக்கும்போது அப்படி பண்ணிட்டு அதனால சோ இந்த ஞானக்கண் இருக்கிறத இது பிசிக்கல் ஐ கிடையாது நெற்றிக் கண் ஞான சக்ஷுஷானா சிம்பாலிக் ஜஸ்ட் சிம்பாலிக் எது அறிவு கண் மூலியமாக அறியணும் அப்படின்னு அர்த்தம் தது மீன்ஸ் ஆத்ம செல்ஃப் நாலேஜ் தது விஜானேனா பரிபஷ்யந்தி தீராக ஆத்ம ஜானம் என்ற ஞானக்கண் தெளிவாக அறிந்து கொள்கிறார்கள் அந்த பிரம்மத்தை ஆத்ம சைத்தன்யத்தை தெளிவாக அறிந்து கொள்கிறார்கள் பரிபஷ்யந்தி பரிபஷ்யந்தி எவ்ரிவேர் எல்லா இடத்திலும் அந்த ஆத்ம சைத்தன்யம் தன்னுடைய ஹிருதயத்தில் மாத்திரம் இல்லை எல்லாருடைய ஹிருதயத்திலும் உள்ளதாக அறிந்து கொள்கிறார்கள் ஓகே என்னுடைய ஹிருதயத்தில் அந்த அந்த ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் எண்ணங்கள் வருவதற்கு அது அதிர்ஷ்டானமாக இருக்கிறது ஓகே அதிர்ஷ்டான மீன்ஸ் பேஸ் ஓகே அதிஷ்டானம் வாட்டர் அலையோட அதிஷ்டானம் தண்ணீர் அப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணீரை தவிர வேவ் என்பது இல்லை அப்படி வேணா சொல்லலாம் தண்ணீர் பிளஸ் நாம ரூபாய் அப்போ அது அதிஷ்டானம் சொல்றது அர்த்தம் என்னன்னா அது இல்லாம அது கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ இது எப்படி கண்டுபிடிச்சா ஒரு வேவ் இருக்கிறது என்ன இருக்கிறது வாட்டர் அது ஞானம் அந்த ஞானம் போறாது எல்லா அலைகளிடமும் இருப்பது எதுனா தண்ணீர் தான் அப்படி பரிபஷந்தி தன்னுடைய எண்ணத்தினுடைய விற்பி மூலியமாக இருக்கிறது கான்சிய மாத்திரம் ஒவ்வொருத்தருக்கிற எண்ணங்களுடைய விற்த்தியில அடி அதிஷ்டானமாக இருக்கிறது கான்சியஸ்னஸ் அப்போ இதுல என்ன ரிப்போர்ட் என்ன அப்படின்னா என்பது நானும் அந்த இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து சூரியன் இருக்கு பிரகாசிக்கின்ற சூரியன் இப்ப நம்ம சென்னையிலும் சூரியன் இருக்கு காலையில் ஐதராபாத்திலும் இருக்கிறது அந்த பக்கம் லக்னோ இருக்கிறது இந்த பக்கம் ஜெய்ப்பூர் இந்த பக்கம் எத்தனை சூரியன் இருக்கு சூரியன் ஒரே சூரியன் தான் ஆனா எல்லாரும் ஒரே சூரியனை சொல்லுவாங்க அப்போ கான்சியஸ் சைத்தன்யம் இருக்கிறது அதுல இருக்கிற அதிஷ்டானமாக இருக்கிறது கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான் அப்படின்னு பார்க்கணும் அப்போ இந்த விற்பி யார் இப்படி பார்க்கிறார்களோ அவர்கள் தீராகா அல்லது தீராகா இந்த மனச பிரிப்பேர் பண்ணினவர்கள் யாரோ அவர்கள் இப்படி அறிகிறார்கள் அது சொல்றது கரெக்ட் அப்ப ஆத்ம ஜான சாதன சதுஷ்ட சம்பன அதிகார ஆத்மத்திர சர்வ அந்த கரண சாட்சி ரூபேன பரிதா பசியந்தி அப்படி சொல்லலாம் அப்ப அந்த சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டது அந்த சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டது ஆனந்த ரூபம் ஓகே இப்படி கஷ்டப்பட்டு சப்தாகலாம் வந்து எல்லா இடத்துலையும் ஓடி அலைஞ்சு இப்படி டிராபிக் எல்லாம் வந்து வேர்த்து விறுவிறுக்க வந்து இப்படி வந்து கேட்கறது பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்ன இருக்கிறது இல்லையா பிரயோஜனம் ஏதாவது இருக்கணுமே என்ன பிரயோஜனம் அதுக்குதான் இவ்வளவு பாடுபடுறதே நம்ம அது என்ன ஆனந்த ரூபகா ஆனந்த ரூபம் ஆத்மாவுடைய நேச்சர் அதனுடைய சுரூபம் ஆனந்த ரூபம் ரூபம் மீன் ஸ்வரூபம் அதனுடைய சுரூபம் ஆனந்தா ூபம்னா என்ன ஆனந்த சுரூபம்னா அபூர்ணம் ரகித அபூர்ணம் ரகித அபூர்ணம் என்ன அபூர்ணம் குறைவு குறைவு ரகிதா குறைவு இல்லாதது குறைவு இல்லாதது என்னது நிறைவு நிறைவு ஆனம் குறைவு துக்கம் கரெக்டா நிறைவு ஆனந்தம் குறைவு துக்கம் அப்போ இதனுடைய ஆனந்தம் மீன்ஸ் பூர்ணதா பூர்ணம் அடுத்த கொழுக்கட்டில் வச்சிருக்கிறது என்னது அபூர்ணம் இல்லை பூர்ணம் பூர்ணம் ஸ்வீட்டா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் அதுதான் பூர்ணம் அப்போ பூர்ணம் இசிக்கொட்டி நிறைவு நிறைவு இசுக்கொள்ட்டு ஆனந்தம் அந்த ஆனந்தம் தான் நம்முடைய சொரூபம் ஆனந்த ரூபகா அந்த ஸ்வரூபம் ஆனந்த சுரூபம் எப்படிப்பட்டது அமிர்தம் அமிர்தம் அமிருதம் என்னது அமிர்தம் மரணமற்றது மரணமற்றது மரணமற்றது என்ன என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்ன நித்யா இது அர்த்தா நித்யா இது அர்த்தா அப்போ இந்த இப்படி கஷ்டப்பட்டு தன்னை தகுதியாக்கி இந்த வகுப்புக்கு வந்து தன்னை தயார் பண்ணி சிரவணம் பண்ணினவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆகிறார்கள் அவர்கள் என்ன எது கிடைக்கிறது நித்திய ஆனந்த ஸ்வரூப பிரம்ம பரிபர்ஷந்தி நித்தியமாக இருக்க ஆனந்த ஸ்வரூபத்தை அடைகிறார்கள் நித்திய ஆனந்த ஸ்வரூபத்தை அடைகிறார்கள் அப்ப ஆனந்த ரூப அமிர்தம் ஆத்மா நித்திய ஆனந்த ஸ்வரூபம் ஓகே சரி அப்ப நித்திய ஆனந்தம் இந்த வாரத்தை கவனிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஓகே நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆனந்தம் இருக்கு நம்ம அனுபவத்துக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கிறது இப்ப டீ குடிச்சா ஒரு ஆனந்தம் இருக்கிறது வேர்கடலையின்னு ஆனந்தம் இருக்கிறது கடைசி ஒரு கடலை போடும் பாரு ஆயிடும் திங்கும் போது அவன் மோத்த பார்க்கணும் அதுல உனக்கு ஒரு சொகம் கிடைக்கும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்தம் து ஓ ஆனந்தம் கொடுக்குறது இருக்கிறதும் எது நமக்கு ஆனந்தம் கொடுத்ததோ எது சுகம் கொடுத்ததோ எது சந்தோஷத்தை கொடுத்ததோ கண்டிப்பா ஒரு காலத்தில் அது துக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பா துக்கத்தை கொடுக்கும் அதனால அது அதனால அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா இப்போ அது நடக்கும்போது டென்ஷன் ஆகுது அதுதான் பாஸ்ட் டென்ஸ் நினைச்சாலேஷன் ஆகிறது இல்லையா யார் யாரோ பார்த்தேன் நான் எந்தெந்த பொண்ணோ பார்த்தேன் இத போய் மாட்டோம் பாஸ்ட் நினைக்கும்போது டென்ஷன் ஆகும் அதே போல இந்த சைடு தான் எதுக்கு இந்த பக்கம் சொல்லுவாங்க அதனால நினைக்கும் போது டென்ஷன் ஆகிறது நமக்கு இப்ப சரி நீங்க தியானம் எல்லாம் பண்ணி நிர்விகல்பமாதிங்க இப்ப யோக சூத்திரம் எடுத்து நிர்விகல்பாதியில எப்படி கிளாஸ் ஆனந்தம் இருக்கு நிர்விகல்பாதியை முடிச்சுட்டு வெளியில வரும்போது எப்படி இருக்கிறது அந்த அந்த நிர்விகல்ப சமாதியில ஆனந்தமா இருந்தேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் இப்ப அந்த நிர்விகல்ப சமாதி ஆனந்தம் இல்லைன்னு அர்த்தம் ஓகே அப்ப அதெல்லாம் அனித்தியம் நீ ஆனந்த போய் நீ வந்து பெருமாள் வைகுந்து பக்கத்தில் போய் பெருமாள் உட்கார்ந்தா கூட புண்ணியம் தள்ளிதான் டிக்கெட் இருக்க வரைக்கும் போயிட பார்த்துதான் அடுத்து வரும் பெரிய பெரிய வந்தால எல்லார சாதாரண மனிதனா இருப்பான் அதனால எல்லா இடமும் அனித்தியம் கட்டுறதுல ரொம்ப கஷ்டம் இவங்க தான் பல இருக்கு அந்த ஆட்சி அப்போ ஏகப்பட்ட கும்பல் வரும் இப்படி வரும் அப்படி வரும் சப்போஸ் தோந்து போயிட்டான்னு வச்சுக்கோ ஒரு ரெகுலரா ஒரே மாதிரி இருக்கும் நம்மள ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவான் மரியாதும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவா கிடையாது சொல்லுங்கடையது ஓகே நித்திய ஆனந்தத்தை எப்ப அடையிறது கேள்வியே தகராறு கேள்வியே லாஜிக்கா இல்ல இல்லாஜிக்கா இருக்கிறது நித்திய ஆனந்தத்தை புரியல சொல்றது அர்த்தம் என்ன நித்திய ஆனந்த அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கேள்வியே தகராறு நித்தியம் இருக்கிறது எப்பொழுதும் உள்ளத நித்திய வரும் எப்ப அடைகிறது கேட்டா என்ன இப்ப எனக்கு ஆனந்தம் இல்ல இது மோட்சத்தை அடைஞ்சா நித்யானம் கிடைச்சிடும் இனிமேல் பிக்கமிங் ஆனந்தம் பரவல நித்யான இதுல ஏதோ ஒரு சூட்சம் இருக்கிறது இதுக்குள்ள ஏற்கனவே ஆனந்தம் இருந்து அது எனக்கு தெரியாம இருந்து அதை கண்டுபிடிச்சா நித்திய ஆனந்தத்தை ரிசீவ் பண்ணலாம் அப்போ அகம் பூர்ணகா ரெகனை பண்றதான் நித்யானந்தம் யந்தம் ஓகே அல்லது ஆத்மஸ்வரூபம் உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்று உணர்வதுதான் நித்திய ஆனந்தம் ஓகே இது எப்படி இருக்கிறது அது எது பூர்ணத்துவம் எப்பொழுதும் விளங்கிக் கொண்டிருப்பது அது சைத்தன்ய சுரூபம் சைத்தன்ய சொரூபமாக சர்வதகா விபாதி மை நேச்சர் எப்படிப்பட்ட நேச்சர் அது ஆனந்த சுரூபம் என்னுடைய சுரூபம் ஆனந்த சுரூபம் இது ஏதாவது ஜீரணம் பண்ண முடியுதோ டைஜஷன் பண்ண முடியுதோ ஆனா இதுதான் உண்மை ஓகே அப்போ விபாதினா என்ன எவிடண்ட் அது ஓகே அவைலபிள் அது கிடைக்குமா டெபினா கிடைக்கும் அது மேிப அதனால பார்வை திருஷ்டி இருக்க அத மாத்தினா இந்த பூர்ணத்தும் தெரிஞ்சிடும் திருஷ்டி இருக்க அந்த திருஷ்டி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் அதனால என்னுடைய ஆனந்த ரூப அமிர்தூபம் நித்தியானந்தே இப்போ நமக்கு எடக்க மறக்க சொல்றது ஊபரித்து நம்முடைய அனுபவத்துக்கும் நமக்கு நித்யான கிளாஸ் ரூம்ல அப்படி போகும்போது நிறைய அந்த வேப்ப மரத்தில் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும் மீண்டும் வேதாளம் முருங்கு மரத்தில் ஏறிக்கொண்டது புரியுது அந்த மாதிரி இது முதல தெரியும் அப்ப எங்கயோ தகராறு இருக்கு இது ரிசீவ் பண்ற நோஷன்ல சேஞ்ச் பண்ணிட்டா நித்தியானந்தமா வந்துடும் அப்படி சொல்றாரு சரி சரி இப்போ இந்த ஞானத்தினால வரக்கூடிய பிரயோஜனம் பலன் என்ன அப்படின்றத இப்ப நெக்ஸ்ட் மந்திர சொல்ல போறது பித்தியதே கிருதய கிரந்தி சித்தியே சர்வசம்சயாம் திருஷ்டே பராவரே இது ஒரு அற்புதமான மந்திரம் இது எல்லா மந்திரமும் முக்கியமான மந்திரம் தான் அதுலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம் சொன்னா இது ஒரு மந்திரம் இத வந்து அப்பப்போ கோட் பண்றார் சங்கராச்சாரியார் ஓகே ஏன்னா டைரக்டா ஞானத்தினுடைய பலன் என்ன சங்கராச்சாரியாச்சும் அடைஞ்சுட்டா மூணு விஷயத்துல கிடைக்கிறது மூணு பிரயோஜனம் கிடைக்கிறது அப்படின்னா அதனால யாரு நான் பூர்ணானந்த நான் ஆத்மா அமிர்த ஆத்மா நான் சைத்தன்ய சுரூபம் அப்படின்னு யார் ரெகனை அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது பலன் கொடுக்கிறது பித்தியதே கிருதய கிரந்தி இந்த ஞானத்தினால இருக்கிற அறியாமை என்ற முடிச்சு அவிழுக்கப்படுகிறது ஓகே கிரந்தினா முடிச்சு இருக்க முடிச்சு ஓகே சில சமயம் வந்து நரம்பு முடிச்சு போட்டுக்கோ இப்படி ஓகே சில பேருக்கு வந்து இந்த பச்சை நரம்பு இது ப்ராப்ளம் ஆகிடும் இப்படி இப்படி சுழுக்கு பிடிச்சுக்கோ நடக்கக்கூட முடியாம போயிடும் சில சமயம் ஓகே கிருதயத்தில் முடிச்சு விழுந்துட்டு என்ன ஆகும் எந்த டாக்டர் கிட்ட போனோம் போனோம் வேதாந்தம் வந்து அவர் சரியாயுமா நீ அது நீங்க சொல்றது பித்தியத்தை கிருதய கிருந்திகி இந்த நாணம் வந்தால் கிருதயத்தில் முடிச்சு போயிடும் அப்ப இங்கெல்லாம் எல்லாம் வருவான் இது பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிடும் ஹிருதயத்தில் ஹிருதயம்னா இங்க ஹிருதயம் இல்ல உள்ளத்தில் இருக்கிற மனசில் இருக்கிற அறியாமை என்ற முடிச்சுதான் அதனால அறியாமை என்ற முடிச்சு நீங்க இங்க சர்ஜரிய பண்ண முடியாது இங்க வேதாந்த சர்ஜரி மனசுல இருக்கிற அறியாமை சர்ஜரி பண்றது ஓகே அதனால என்ன இருக்கிறது கிடையாது நாட்டு அந்த நாட்டு வந்து அந்த நாட்டை எடுக்கிறது ஏற்கனவே ரெண்டு ஒன்னு பத்துல சொல்லப்பட்டிருக்கு அங்க வந்து அவித்யா கிரந்தி சொல்றது அவித்யா கிரந்தி சொல்றது சோம்ிய என்னுடைய இனிமையான மாணவனே பிரியமானவனே சுகமானவனே சக இக அவித்யாகிரந்தி விகிரதி அப்படி சொல்ற யார் ஒருத்தர் இந்த இப்பொழுது இக இங்க இப்பொழுது அவன் அவித்யிரந்தியை அவிழ்க்கப்படுத்துகிறான் அஜ்ஞானத்தை எடுத்து விடுகிறான் அப்பேற்பட்ட யார் அவன் சக யாரு குகாயம்ேத நிகிதம் குகாயம்ேத பிரம்ம பிரம்மத்தை தன்னுடைய குகைக்குள் அறிந்து கொண்டவன் எப்படி அறிந்து கொண்டவன் அந்த மனசுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற கான்சியஸ் தான் பிரம்மன் அப்படின்றத உணர்ந்து கொண்டவன் எவனோ அவன் அவித்யாகிரந்தி விகிரதி ஓகே தன்னுடைய அறியாமையை இருளை அகற்றினவன் அவன் தான் அந்த பத்தாவது லோகத்தில் கடைசி லோகத்தில் அப்படின்னா முடிச்சு ரெண்டு விஷயத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இந்த முடிச்சு நாட்டு ரொம்ப ஓல்டா ரொம்ப பழசா முடிச்சு போட்டு வெரி பண்ணி எடுத்துல ரொம்ப நாளா முடிச்சு போட்டதுன்னா சில சமயம் ஒரு நாளா ஒரு வாரமா ஒரு மாசமா அதனால ஒரு ஜென்மம் இல்ல ஜன்மாந்திர ஜன்மாந்திரமா இருக்கு முடிச்சேன்மாந்திரம்மாந்திரம் முடிச்சது ரொம்ப இந்திய என்ன பண்றாரு தன்னுடைய கமெண்ட்ரிய பாசியத்தில் இது எப்படி சொல்றாரு திருஷ்டி திருடி திருடி நாட்டு வெரி கடினமான முடிச்சா இருக்கிறது சில சமயம் என்னாடி விடுவான் அதுல வந்து சிக்கல் விழுந்துடும் எடுக்கணும் நீ வந்து ஆத்திர ரொம்ப ன் பெருவழி அவ அதனால முடிச்சு சொல்றோம் அவித்யாவை அறியாமைய முடிச்சு சொல்றது அத்தனை கஷ்டம் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த முடிச்சிருக்கிறது அது வந்து எப்பயுமே முடிச்சுன்னா ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்றதுக்கு பேர் முடிச்சு ரெண்டு விஷயம் இருக்கும் அதன் பண்றதுக்கு பேர் முடிச்சு அடுத்த கல்யாணத்துல என்ன பண்றது இந்த பையனையும் பொண்ணையும் ஜாயின் பண்ண வைக்கிறது முடிச்சு அல்லது இந்த சம்பந்தம் இருக்க அதை முடிச்சு அல்லது இன் கேஸ் அது ரொம்ப ரேர் ரெண்டு பேருடைய மனசு ஒன்னா சேர்றது முடிச்சு அது வெரி ரேர் வெரி ரேர் அது வள்ளுவன் வாசிக்கையோ எங்கேயோ காவியத்தில் இருக்கும் இப்படி மூணு முடிச்சிருக்கிறது அதான் இந்த மூணு முடிச்சிருக்கிறது அது வந்து கல்யாணத்தில் முடிச்சு என்ன அதுவும் ஒன்னு ஆத்மா இன்னொன்னு அனாத்மா ஆத்மா முடிச்சு போட்டு உள்ளது எத்தனை ஜன்மாந்திரம் போட்டு இருக்க அது வந்து எப்படி சொல்றோம் அறியது அறிந்து கொள்ளப்படுவது அறிந்து கொள்ளப்படுவதெல்லாம் ஆப்ஜெக்ட் அறிகிறவன் சப்ஜெக்ட் இல்லையா பார்ப்பவன் சப்ஜெக்ட் பார்க்கப்படுவது ஆப்ஜெக்ட் புரியல அப்ப பார்க்கப்படுறது எதுவோ அது நான் நான் தான் திருக்கு எதெல்லாம் பார்க்கப்படுற அது திருஷ்யம் இதெல்லாம் புரியுதுல இப்ப வந்து இந்த மைக்கு இந்த பார்க்கிறேன் சப்ஜெக்ட் இந்த மஞ்சள் கலர் பிளவர் பார்க்கிறேன் அது ஆப்ஜெக்ட் நான் சப்ஜெக்ட் கரெக்ட் இந்த ஹோல் பிரபஞ்சத்துக்கிற எல்லா விஷயம் பார்க்கறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஐந்தெக்ட் இப்ப உங்க சரீரத்தை உங்களால பார்க்க முடியுது இல்லையா அப்ப சரீரம் என்ன சாதாரண லாஜிக் ஒரு செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட ஓகே இப்ப மனசை பார்க்கறீங்களா இல்லையா என்ன மனசை பார்க்கறீங்களா இல்லையா எப்படி இப்படி கண்ணால பார்க்கிறேன் பார்க்கறீங்களா இல்லையா பார்க்கிறேன் மனசு இன்னைக்கு இப்படி இருக்கிறது சுகமா இருக்கிறது துக்கமா இருக்கிறது உனக்கு தெரியறதா தெரியலையா தெரியறதா தெரியலையா தெரியாது எது தெரியறதோ அது ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறவ சப்ஜெக்ட் ஓகே புத்தி புத்திஷன் பண்ற நிறைய நேரத்தில் புத்திஷன் பண்ணாது எனக்கே தெரியுது தெரியுறதா இல்லையா நிறைய பேரு கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன் சொல்றேன் அப்ப புத்தி எனக்கு அறிவு அறியாமை அறிவு அரிய இருக்கிறது தெரியிறது தெரியிற ஆளு வேற அது ஆத்மா சைதன்யம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேரு அனாத்மா திருஷ்யம் ஆப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கல்யாணம் பண்ணிக்கிச்சு ஓகே அதனால சேதனம் கான்சியஸ் பாடி மைண்ட் இனர்ட் அச்சேதனம் உனக்கு என்ன எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆச்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சைத்தன்யத்துக்கு வயசு உண்டோடி அப்ப எதுக்கு வயசுக்கு வயசு அதை நான் என்ன சொல்றேன் நான் சொல்றேன் என்னுடைய உடம்புக்கு இருபத்தஞ்சு வயசு சொன்னா அது நியாயம் பரவாயில்ல ஒத்துக்கல புரியல என்னுடைய நாலு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் சொன்னாரும் ஒரே இடத்துல இருக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி இன்னொருத்தர் இருந்த கஷ்டம் எல்லாரும் இந்த உடம்பையும் சரீரத்தையும் மனசையும் நான் சொல்லிட்டு இருக்கோம் மங்கலமானது கல்யாணம் அப்படி வெட்டிங் இருக்க வெட்டிங் சொல்றத விட கல்யாணம் தான் சரியான சமஸ்கிருத வார்த்தை கல்யாணம் சொன்ன மங்கலம் அர்த்தம் இவர்தான் பண்ணிக்கிறீங்களா அது மங்கலம் எப்படி இருந்தா மங்கலம் மோட்சத்துக்கு இட்டு போனா அந்த கிரகஸ்த வாழ்க்கை மங்களம் இல்லையா மோட்சத்துக்கு இட்டு போகாத கிரகஸ்த வாழ்க்கை நான் என் வாயில சொல்ல மாட்டேன் அதனால திருமணம் பண்ணிக்கிறதே எதுக்குன்னா உங்களுடைய ராகத்வேஷம் எல்லாம் நியூட்ரல் பண்ணி அதிலேந்து சிரவணம் மனநம் பண்ணி அந்த மோட்சத்தை இட்டு போறதுக்காக கிரகஸ்த வாழ்க்கை திருப்பி பலமா சண்டை போட்டு திருப்பி முடிச்சு இழுத்து போட்டுக்கூடாது அதனால இங்க என்ன சொல்றாரு இந்த அனாத்மாவும் ஆத்மாவும் மேரிட் அது பண்ண அன்ஹோலி மேரி அன்ஹோலி மேரிடு அதனால ஏன்னா இது இந்த பாடியோட சம்பந்தம் வச்சுக்கிறதுனால இது எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ஆகிறது ஓகே நான் சம்சாரிய ஆயிட்டேன் அதனால என்ன சொல்றாருன்னா சின்மையானதா தலாக் தலாக் தலாக் பண்ணிடு மூணு தர சொல்லுவான் தலாக்கு கத்துக்கலாம் தலாக் சூக் காரணம் தலாக்யூபம் ஆனந்த ஸ்வரூபம் அதனால பித்தியதே ஹிருதய கிரந்தி ஓகே அதனால இந்த ஹய கிரந்தி இந்த ஆத்ம ஜானத்தினால விடுபடுகிறது அவிழுக்கப்படுகிறது இது பலன் செகண்ட் பலன் என்ன சர்வசம்சயாக சித்தந்த சர்வசம்சயாக அனைத்து சந்தேகங்களும் நீக்கப்படுகின்றன முதல் வந்து அஜான நாசக நாசகா அப்படி சொல்றது அப்போ இந்த அறிவில் புரிஞ்சுக்கிற சமாச்சாரம் இப்ப சொர்க்கத்துக்கு எங்க போறோம்னு வச்சுக்கோ அதெல்லாம் வந்து அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தான் என்ன சொல்ல முடியும் என்ன சொன்னாலும் நீ வேற மாதிரி ஆயிடுவேன் அறிவுில புரிஞ்ச கூடிய பண்றது டீச்சிங் அதனால ஏனா சந்தேகங்கள் அப்பதான் போகும் ஆனா நமக்கு வேதாந்தத்துக்கு உள்ள வரும்போது மூணு விஷயம் சொல்றோம் ஜீவ ஈஸ்வர ஜெகத் ஓகே இந்த மூணு விஷயமும் என்ன மா நீர்வன் ஏகப்பட்ட குறை இருக்கிறது மரணமற்றவன் ஒவ்வொரு நாளும் வயசு கூடியது ஒவ்வொரு நாள் வயசு கூடிய ஒவ்வொரு நாள் வயசு குறைஞ்சா அதுதான் ஹாப்பி பர்த்டே அப்பெல்லாம் ஒவ்வொரு வயசு குறைஞ்சு இருக்கு தெரியுமா ஏன் உனக்கு வந்து தொண்ணூறு வயசு முடிவு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ தொண்ணூறு வயசு எண்பதாவது வயசு நீங்க சதாபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகுது தொண்ணூறுல எண்பது போயிடுதுன்னு அர்த்தம் மீதி பத்து தான் பாக்கி இருக்கிறது அது நமக்கு தெரியாது புரியுறதுல அதனால ஆக்சுவலா வந்து வயசு குறைஞ்சுன்னு அதுதான் கரெக்ட் இப்ப கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும் வயசு குறைஞ்சு அது அப்படி சொல்லுங்க வயசு குறைஞ்சிட்டே வருது எனக்கு அப்படின்னா கரெக்டா இருக்கிறது வயசு கூடிய கொஞ்சம் முடிவு என்ன பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மர இதுதான் வேதாந்தம் அப்ப சர்வ சம்சயா சித்தியே சிரவணத்தினால ஞானம் மனநத்தினால விஜானம் சந்தேகம் நீங்க என்ன கஷ்டம் அதே சுவாமி அழகா கதா சொல்லுவார் ஒரு பையனுக்கு நினைச்சு போடணும் புனிதா எல்லாம் வேற பாட்டு பாட்டு வந்து சில பேர் சிம்பிள் ஓகே அவன் காக்கா பார்த்தவனுக்கு பயம் வருது நீ மனுஷன் நீ புழு கிடையாது ஓகே நீ மனுஷன் நீ புழு கிடையாது சிட்டிங் போயிட்டு ஏகப்பட்ட இது வரைக்கும் முப்பது நாற்பது வருஷமா சேர்த்து வச்சு போயிடும் ஆஸ்பத்திரியில யாருக்கும் கொடுக்காம சேர்த்து ஒரு நாள் ஞாபகமா திருப்தியாவது இப்படி போன உடனே வெளியில வந்தான் எல்லாம் ஓகே டாக்டர் அனுப்பிட்டார் அனுப்பிட்டு திருப்பி ஓடி வந்தான் டாக்டர் ஏன் திருப்பி வந்த காக்கா என்ன துரத்துற மாதிரி இருக்காது நீங்க ஸ்பீச் பண்றது எனக்கு புரியுது காக்காக்கு புரியுமா அது போல நீதாம் பிரம்மன் நீதாம் பிரம்மன் சப்தாகலாம் நடத்தி நவாகலாம் சொல்லி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சா அங்க ஆபீஸ்ல போய் அந்த எம்டி பார்க்கும் போதே நமக்கு வந்து சப்த நாடகம் ஒடுங்கி போய்டது அதனால இது தொடர்ந்து நம்மளுடைய சந்தேகம் போகணும் அப்புறம் மூணாவது பலன் என்ன ஷீஎன் தே அசிய கர்மானது பாட்டிக்கு ஏகப்பட்ட கிடையாது எழுதி வைக்கல கடசி வரைக்கும் யாருக்கும் எழுதுல புரியுது இப்ப ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் பேங்க்ல என்ன பண்ணுவான் இருக்கோம் அதுக்கு காலாவதி ஆயிடும் புரியுது இந்த ஞானத்தினால என்ன ஆயிடுதுன்னா கனவுல இருந்து முடிச்சுட்ட பிறகு கனவு கண்டதலாம் இல்லை போயிடுது அது போல இந்த ஞானம் வந்த பிறகு சஞ்சீத கர்மா டிஸ்ட்ராய்ட் ஆயிடும் ஓகே அப்புறம் இந்த ஞானம் வந்த பிறகு ஆகாமி கர்மா செய்யறதுக்கு அவசியம் இல்லை ஓகே அதுல அட்டன் பண்ண மாட்டான் ஞானி அப்ப பிரார்த்த கர்மம் மாத்திரம் இருக்கிறது வெளிப்பட்ட கர்மத்தை அனுபவிச்சுதான் அனுபவிக்கணும் அது சுக துக்கத்தை கொடுக்கும் ஞானியா ஆனாலும் யோகி ஆனாலும் அந்த சுக துக்கம் இருக்கும் ஓஹோ ஞானம் வந்ததுன்னா என்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாறி போடுவாங்க என்னுடைய நீ பெயின் சரியாயிடும் அப்படி இல்லைன்னு நினைச்சேன் அதெல்லாம் கண்டினியூ அதெல்லாம் கண்டினியூ ஆகும் அப்ப என்னுடைய சொந்தக்காரங்க பிரதர் அப்படியேதான் இருப்பாரு சன்ன இன்னும் மோசமா போற அப்ப ஞானத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லையா பிரயோஜனம் இருக்குதான் அது அஃபெக்ட் பண்ணாது ஞானத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா இவனுக்கு நல்ல மழை அடிச்சாலும் கொடை கொடை எடுத்துட்டு போயிட்டவன் ஆயிடும் மழையை நிறுத்த முடியாது இப்ப கொடையை பிடிச்சா மழை நின்று என்ன அர்த்தம் மொத்தத்துக்கு ப்ராப்ளம் ஆயிடும் புரிய ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து நான் போகும்போது மழை வரக்கூடாது அது போல என்னுடைய பிராரப்தம் என்ன பாதிக்காது அதுக்கு கபாசிட்டி இல்லாம போயிடும் அதனால இந்த ஞானிக்கு எல்லா விதமான கர்மமும் பண்ணாது சி போனால எப்படி சொல்றாரு தயானந்த சரஸ்வதி சுவாமி இந்த பாம்பு இருக்க இந்த பாம்புக்கு விஷ பல்ல எடுத்துட்டா என்ன பண்ணுவான் அந்த கிங் ஆஃப் கோபுரா இருக்க அத மாலையா போட்டுபெருமான் அதுக்குள்ள புடிங்கின பாம்புதான் அது போல இந்த ஞானிக்கு பிராரப்தம் எப்படி பாம்பா இருக்கும் அதனால இது மாறும் அதனால ஞானியோட லைஃப் எப்படி இருக்கும் லீலாவா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் இதெல்லாம் திருஷ்டே தஸ்மின் பராவரை திருஷ்டே எப்ப பராவர இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது திருஷ்டை கிளியரா தெரிஞ்ச அவனுக்கு ஞானேன சம்சார நாசகா ஞானேன ஜீவன் முக்தி அப்படி சொல்லி உபநேஷத்தை இதனுடைய மற்ற விஷயம் என்ன நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷே ிாஷா ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரிஹிவோம்